நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக உங்களால் மேலு அற்புதத்தை தரும் அத்திப்பழம் பால் பொருட்கள்ல உள்ள அனைத்து சத்துக்களுமே அத்திப்பழத்துல இருக்கு பால் பிடிக்காதவங்க பால் பொருட்களை எடுத்து இந்த அத்திப்பழத்தை எடுத்தவோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாவே அத்திப்பழம் கிடைக்குது மார்க்கெட்ல இதை நம்ம வாங்கி ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரத்தத்தை சுத்திகரிக்க கூடியது ரத்த சோகையை நீக்கக்கூடியது அத்திப்பழம் உலர்ந்த அத்திப்பழம் எடுத்து ஆலிவ் ஆயில் போட்டு வச்சுட்டு ஒரு நாற்பது நாள் நல்லா ஊற வச்சுட்டு நாற்பது நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு பழமா எடுத்து தானும் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நமக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் இருந்து அதை போக்கக்கூடியது மலச்சிக்கலை போக்கக்கூடியது எடையை குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மான் அதை கண்ட்ரோல் பண்ணிடும் அலர்ஜினால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதிகம் போக்கக்கூடியது அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால எத்தனை நன்மைகள் பார்த்தீங்களா பிளட் பிரஷர் இருந்தா அதை கண்ட்ரோல் கொண்டு வந்துரும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களே சந்திப்போம்